வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு பாசமும் பணிவும் அடைக்கலம் ஆம் அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு பாசமும் பணிவும் அடைக்கலம் என்கிறார் தாமஸ் கார்லே நன்றி வணக்கம்